இப்படி கோதை கோடி ஆட மீது இவன் கோடிகள் ஆடும் சூடில் போயி ஒரு உத்தி இவன் போவதில் இவன் மட்டுமா கருமை இல்லை இந்த பாவி போதலால் கருவே அப்படி பாவி ஆக இருக்கு அப்படி ஒரு கட்சி அல்ல இன்னொன்று இவனை விட்டுவிட்டு பார்த்தோம் திருக்கோவிலுடைய அந்த நகரம் எப்படி அமைஞ்சிருக்கிறது பெண்பாளர் இரண்டாவது மாடியில் ஒளிவிட ஒரு பக்கம் நல்ல செல்வ வளம் இன்னொரு பக்கம் மனமகிழ்ச்சி வளம் இப்படி ததிம நிற்கிற பெரு அது நோக்கிய மட்டும் போய் மூணு மாதம் ஏன் கட்டின மாடி கட்டினா மட்டும் அனுபவிக்கணும்னா ஒவ்வொரு நாளும் தான் உன் பிள்ளைகளும் பெண்பாள பிள்ளைகளும் அருமையா போய் நான் மயிலாவும் ஆடுவேன் புயலாவும் தூவுவேன் என்று அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆடு வேலை பார்த்தா அந்த ஒடியே அது போக ஆட்டது இருக்கு பழைய கால மலேசியா தங்கம் வைத்தது பாருங்க அப்படியே பல பல பல இயற்கையிலே செல்லுவளமும் மக்கள் மனவளமும் இரண்டு எல்லாம் அவையே போற மாடியும் முத்தனாக பகுதி திருமணி வாயில் தேர்ந்தான் கடை கைதொழுது ஏறன்றிய உடையவர் தாமியே வந்தார் உள்ளலும் தருளும் என்ன இதோ இப்பொழுது அரண்மனையில் இருக்கிற வாயில் காவலர் மான் வாயில் காவலர் மான் என்ன கடைசியில முதல்ல முதல்ல இருக்க முதல்ல அடிவருடா நம்ம அரசு சாமியும் இப்ப இதோ அந்த மெய்பொருளார் இருக்கிற இடத்துல மெய்காப்பாலன் தான் மெய்காப்பாலம் இவெல்லாம் சில்லறை காப்பாளம் போனஸ் எப்ப வருது போனஸ் எப்ப வருது நாளைக்கு இருபத்தெட்டு அதனால அவர் எல்லாம் விட்டுட்டு உடையவர் தாமியே வந்தார் உள்ளனும் தருணும் என்ன முதல் காவலம் உடையவர் தாமியே வந்தார் நம்ம பெருமானே வந்தார் பா சொல்லி விட்டுட்டான் இவன் விட்டான் இதோ இப்பொழுது மெய்பொருளாக இருக்கிற உள்ளிடம் ஒரு வந்திருக்கிறான் அவன் யார் பின்பு தானி தாடை தத்தன் அங்க ஒரு ஆக பேர் தெரியுமான தத்தன் நான்கு இருக்கு நான்கு இருக்கு அவன் தானி தாடை நின்ற தத்தன் அருமை அருமைத்தடைய தாண்டிதான் ஒரு பொருள் இன்னொரு பொருள் இந்த தடை தனித்தடை தனியா ஒப்பற்ற தடை என்ன ஒப்பற்ற தடை ப்பா இவர் நம்ம ஒருப்பா யாருக்கும் தீங்கில்லாம கொண்டு விட்டுட்டு வா என்று சொன்னவுடனே இவன் அந்த கடைசியாக தன்னுடைய ஆணையை நிறைவேற்றிய மனிதன் அரசனுடைய ஆணையை நிறைவாக ஒருவன் நிறைவேற்றியவன் இவன் அது வாழ்க்கையில பின்னால் தெரிய போறோம் தெரியப்படும் தானி தடை நின்ற தட்டன் ஒப்பற்ற இவர்களெல்லாம் ஏமாந்து உடையவர் தானிய வந்தார்னு சொன்னா ஆனா அவன் பெரியவங்களே உள்ள போலான்னு சொல்லல இணைவகையால் தேரிய கண்ணும் வினைவகையால் வேறாகும் திருவள்ளுவர் இதெல்லாம் தேர்தலுக்கு முன்ன சொல்லணும் இணைவகையால் தேரிய கண்ணும் ஒருத்தர் தள்ள போட்டு சளிச்சு நீங்க ஓராண்டு அவனை சரியடி வச்சு பார்த்துருந்தா கூட பார்த்த தக்க வந்து கொடுத்து அப்படி ஒரு பதிவு கொடுத்தீங்கன்னா கூட அந்த பதிவு வந்த பிறகு வினைவகையால் வேறாகும் அந்த பலர் வகையால் வினைவகையால் வேறாகும் அந்த பலர் திருவள்ளூர்ல இதெல்லாம் படிக்க வேண்டும் அதனால தடி தடை இருக்குது தென்னீர் இருக்குது கையில ஒரு புத்தகம் இருக்குது ஆனாலும் அரசனுடைய ஆணையின்றி அல்லாமல இப்ப வந்த நேரம் வந்த நேரம் முக்கியமானதில் காலம் கருதி காலம் காலம் அறிதல் எதனறிதல் என்றெல்லாம் பாண்டார் திருவிழா காலம் செய்யாத நேரம் இல்லை எனவே காலமும் இவனுடைய கருத்தும் ஓரளவு ஏதோ ஐயுறவு அது எப்படி தெரியும் அடுத்தது காட்டும் படிஞ்சு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் திருவள்ளுவர் அடுத்தது காட்டும் படிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் பார்த்தாலே தெரியுங்களா எங்க சாமி எங்களுக்கு தெரியலன்னு முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்றது உடற்பார் தெரியும் திருவள்ளுவர் அந்த புத்தி இருந்தாலும் அதன் முகத்தை பார்த்தாலும் தெரியப்படும் அந்த புத்தி உனக்கு இருக்கணுமே உன்னால இவன் அப்படி எல்லாம் நல்லா அறிஞர் நேரமும் இப்பொழுது சரியில்லை ஆதலால் தானி தலை நின்ற தத்தன் சரியான ஒரு அந்த ஏவலன் என்ன செய்தான் ஈடை தெரிந்து வேண்டும் தூயல் கோலும் இறைவன் என்றான் இந்த மாதிரி சொல்லலாம் போய் வருது இவர் இவர் வேறுதான் சார் வேற யாரும் கிடையாது ஈடை தெரிந்து ஆருள வேண்டும் போகக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் போகக்கூடாதுதான் அர்த்தம் அதுக்கு அப்படி சொன்னான் ஈடை தெரிந்து ஆருழல் வேண்டும் உள்ளே பெருமான் இருக்கிறார் அது போகிற அந்த சந்தர்ப்பம் தெரிந்து சந்தர்ப்பம் தெரிந்து அருள் செய்தால் நன்றா அருள் செய்தல் என்பது எனக்கு சந்தர்ப்பம் தெரிந்து ஆட்பட்டு இங்க வந்தவருடைய வேடமும் உள்ளே இருப்பவருடைய உள்ளமும் நன்கு தெரிந்தவன் ஆதனாலே இந்த ஒரு அருமையான சொல் தெரிந்து அருள வேண்டும் அங்க உள்ளே எப்படி இருக்கா இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படி மேல நம்ம போடுறது அருளை வேணும் அப்படின்னு சொல்ல இடைங்கிற சொல்லுக்கு சந்தர்ப்பம் அமயம் சந்தர்ப்பம் தான் வளர்க்குது அமயம் அமையும் காலநெறி இந்த சொல்லு திருக்குள்ளதான் இருக்குது இடை தெரிந்து நன்கு உணர்ந்து சொல்லுக சொல்லின் நடை தெரிந்த நன்மை அவர் அந்த இடைதான் இந்த இடை இடையென்னா நம்ம பெண்களுடைய இடையென்னு வச்சுக்கோ நிறையா இருக்கலாம் இடையென்னா முதல் இடைக்கடை அப்படி பொருள் உண்டு ஆனால் இங்கே இடையின் என்பதற்கு என்ன இங்க என்ன எழுதணும்னு கேட்டால் உடைய எழுந்தபோது இடை காலமறிதல் என்னை இடனறிந்து சொல்லுங்க சொல்லை கடனறிந்து காலம் கருதியவர் என்றார்கள் திருப்படி திருவள்ளுவர் இப்போ ஒண்ணும் ஏன்னா இடைங்கிறதுக்கு காலங்கிற பொருள் ரொம்ப அரிது ரொம்ப அரிது திருவள்ளுவரா அந்த சொல் ஈடை தெரிந்து அருள வேண்டும் தூயில் கோலும் என்றார் அதனால உள்ள சந்தர்ப்பம் தெரிந்து உள்ளே அருள் செய்யணும் என்று சொன்னார் சொன்ன உடனே இந்த மாதிரி மட்டும் நீங்க துவக்கணும் இது மாதிரி ஜமத்துக்கு ஒரு கவிஞன் பாட்டாக போட்டு திண்ணன் எப்படி இருந்தார் வாழ்வாங்க வாழ்ந்தார் ஆனாலும் ஒரு ஒரு பெண்ணோட தொடர்பு அந்த பெண் யார் ஆஹா ஆஹா சொல்லுவான் இருக்க முடியாது ஒரு பாட்டாக போட்டு ஒவ்வொரு எழுத்துக்கும் கோடி அல்ல வையவும் வானவும் மாற்று வையவும் வானவும் மாற்று அதுபோல இதெல்லாம் ரொம்ப அருமையான சொற்கள் எடைதரின் அருள வேண்டும் உயிர்கொள்ளும் இறைவன் என்றான் அப்ப எதை சந்தர்ப்பம் தெரிந்து அருள வேண்டும் என்று சொல்லும் போது உள்ள என்ன செய்யறாங்க சந்தர்ப்பம் தானும் சரியில்லை என்று சொல்லிவிட்டான் ஏன் தூங்குகிறான் என்ற அவன் கூற கெட்டேன் யான் அவருக்கு உறுதி கூற நின்றுடு நீயும் இதை நீ கொஞ்சம் வன்மையா படிக்கணும் எதவன் கூற கேட்டேன் ஆனா தெரிந்த நீரைவன் என்றான் சுவாமியும் அதை மென்மையா தான் படிக்கணும் ஆமா இதத்தம் போட்டுக்கு சொத்தப்படுவது சத்தம் போட்டே ஒழிச்சிடக்கூடாது ஆமா சத்தம் போட்டு இலக்கியத்தை ஒழிக்கிட கூடாது அரசாது நோவக்கூடாது காவல் தன்மையும் மாறக்கூடாது நாளைக்கு தர்மனில போடுவான் ரொம்ப நல்லவனு நினைச்சேன் ரொம்ப சாமியமா விட்டேன் காவல் திறனுக்கும் இனி அடுத்தத போடு போடு சத்தம் போடு என்றே யான் அவருக்கு உறுதி கூற நின்று நான் உறுதி சொல்ல போறேன் வந்து பெரிய உபதேசம் பண்ண போறேன் நீயும் அடியேன்னு வர்றேன்னு தான யானவருக்கு உறுதி கூட போன்றிடுகிறேன் நீயும் நின்றுடு இங்கே நிக்க ஏன்னா இவன் வந்து உள்ளவன் தானே தான் தினச்சு செய்ய முடியுமா இது இவர் போறதுக்குள்ள இவரது போயிடாதா சிவ சிவா போயிடுவேன் அதனால நின்றுடு நீ ஆவானி புக்கு இந்த நேரத்துலதான் பழைய சிவாஜியா வச்சுருக்கணும் அடிக்க வச்சிருக்க வேண்டும் பிறகும் அடியவர் உள்ளே போக விளம்புறார் சரி அப்படியாவது நாமும் கொஞ்சம் என்ன நின்றுடு நீயும் என்கிறார் ஆனா அவ்வளவு பொருத்தம் இந்த மனநிலையை காட்டணும் ஒளியூ காட்டினாலும் இடத்துல காட்டுறவங்களும் எக்ஸ்பர்ட்னர் காவலுக்கும் படிநேரப்பு நிறை போது இவனும் இவரும் போனும் கூட அங்கேயோ சரியான சந்தர்ப்பம் இல்லை என்ற அந்த முகத்தை அது அது மாதிரி வைக்கணும் காட்ட போற என்னை காட்ட எனவே நீலி ஒளி ஒளி ஒளி காரணம் இனிமேதான் இனி ஒரு கட்டம் இனி ஒரு கட்டம் கதவு கதவு திறக்கப்படுகிறது ஒலிய ஒளி ஒலிய ஒளி சந்தேகமே இல்ல இப்ப என்ன பண்ற அந்த வந்த ஆளு புத்தநாதன் அந்த வாயில் அந்த வாசப்படி இருக்கு அப்படி அப்படி தான் இப்படி கால் வைக்கிற கால் வைக்கிற்கே அவன் மட்டுமா கால் தாண்டுகிறது இவன் இதயமும் தாண்டுகிறான் அதனால அப்படி இருக்க அப்படி இருக்கும்போது பொந்திகள் பள்ளிக்கட்டில் புற வளன்மாய்த்துயில மாதேவிருப்பால் வைக்கிறான் இந்த கட்டில கட்டில கட்டல யார் அரசும் தூங்குகிறான் அரசியும் அருகில் இருந்து தூங்குகிறான் அப்ப ஒரே கட்டிலில் அரசன் இந்த பரமா அவரு கண்ட பிறகாவது என்ன செய்ய கேட்டா அப்படி இல்ல வெளியில் வந்துருக்கணும் வெளியில் வந்து சொந்த மாத்திரத்திலேயே அப்படியாப்பா ஐ எ பிறகு சொல்லு நான் தங்க யோகி சரி இல்ல நீ அப்படி பொருள் உபதேச பொருள்படி கடந்த பிறகு என்ன இருக்குது இதோ கட்டில் அதில் அரசன் அதில் அரசேவியும் இருவரும் ஒருங்கு இருக்கிறார் இருப்ப கண்டான் பார்த்தாவது சைக்கலா இருக்கு என்ன தெரியுமா மகாபாவி இந்த மாதிரி ஒரு ஆணும் பெண்வா படுத்து பார்த்தாவது என்ன பண்ணி தொலைஞ்சுக்கணும் அப்படியே பாஞ்சல் வழியில் வந்திருக்கணும் ஏழு ஜெனத்துக்கு உருப்படியா என்று அவருடைய பூங்கு அதான் இருப்ப கண்டான் கண்டான்ங்கிறதே அவனால ஒன்றும் முடியல கண்டான்றது பார்த்தான்னு நடத்தான் இது பொருள் நடத்தான் முக்கியம் அடுத்த வரி இருக்கே ரொம்ப அருமை கண்டு ஒலியும் ஒலியங்காரன் ரொம்ப விழிப்பாருங்களும் கண்டு இவன் கண் பார்வை அந்த கட்டில் கட்ல இருக்கிற அரசன் அரசேவி கண்டு என்ன அரசாது மகாபாவி கண்டு சரி அப்படி பார்த்துட்டா உடனே வந்திடப்படாத சென்று அடுத்து அப்படி கால சென்று ஆனையும் போயில் அந்த கட்டில் நெருங்கிறான் கண்டு சென்று அணையும் போதில்ல இது இப்படித்தான் சாமி படிக்கணும் இதுக்கு மறுதலையா படிச்சா என்னக்கெல்லாம் உண்மையா எனக்கு அதிகாரம் அரைஞ்ச அப்படிதான் மாக்குப்பேல உனக்கு நீ இலக்கியம் படிக்கணும் எனக்கு யோகே கண்டு சென்று அணையும் கோஜில் அப்படின்னு சொன்னா மகாபாவியில் மகாபாவிய இலக்கியமா பேசுறீங்க நீங்க உருப்பிடாம பண்ண கண்டி சென்று பார்க்கும்போது அந்த ஒளிய ஒளியில அவன் கண் பார்க்கணும் சென்று அந்த ஒரு கால் அப்படி கால் மட்டும் அப்படி எடுத்து வைக்கணும் சென்று ஆனையும் போதில் அந்த பள்ளி கட்டுக்கிட்டு அப்படி அப்படி நுஞ்சு போடான் இதோ இப்பொழுது பள்ளி கட்டுன்னா அதுக்கு பக்கத்துல நெருங்கும் போதில் கண்டு சென்று போதில் அப்படி இல்ல படிக்கிறான் இல்ல இந்த இடமெல்லாம் நினைக்கணும் இடமா அன்று செல்லத்தக்க இடமா அன்று சென்று கட்டிலிட்ட போலாமா போக கூடாது ஆனால் ஆனையும் உயிர் போற இடம் இல்லை அப்படி இல்ல போட்டு பாருகிற போது என்ன செய்வாலஜி தூக்கத்துல நாமும் தூங்குவோம் அவங்களும் தூங்குவாங்க நம்ம விழிப்புணர்வுகளாக இருப்பார்கள் விழிப்புணர்வு செய்து மேன எழுந்து தேவி எப்படியும் இந்த மென்மையா தான் போறேன் ஆனாலும் அந்த மாதமா பக்கம் செஞ்சது இன்னைக்கு நீங்க சொல்லுங்க மறுதலையாவது வெளியில அழைப்பு மணி அடித்து முதல்ல எந்திரிப்போம் மணி அடிக்காரங்க வந்துட்டாங்க இன்றும் அந்த விழிப்புணர்வில் அவர்கள் நமக்கு முன்னுதா நான் ஒண்ணும் ஓட்டுக்கு வர போறது இல்லை தாய்க்குலாம் என்ன செய்தா காது மேன எழுந்து எழுந்து கட்டில படுத்திருக்காங்களா பொக்குனு கேள்வி இறங்கிதான் இறங்கி பண்டாளர் மாலை யானை எடுப்பிட பிறகு இந்தம்மா அழுத்தின பொழுது அவன் எழுதுகான் எப்போ கண்டு சென்ற போதே அவள் எழுந்து விட்டால் ஆனால் இவரை வந்து என்னங்க அப்படின்னு சொல்லியிருப்பதா எனவே ஆன்பினுடைய அந்த கேட்டீங்கன்னா நல்ல வேலை செய்வீங்க இல்லை யாரும் இளைஞர்களும் இல்லை இந்த மாதிரி ஒருங்குபடுத்திருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு எப்பவும் கூச்சமாக இருக்கு கூச்சமே இயல்பு இயல்பு அதனால நீங்க ஒரு சிறு பள்ளி பண்ணலாம் இந்த கூச்சம் நானும் இருக்கல சொல்லமும் நான் பார் ஆண்பா இருக்கு என்ப எது அச்சமும் நானும் மடனும் முந்தருத்தல் நிச்சயமும் பெண்பாருக்கு உரிய அது அவங்ககிட்ட மூணும் சொத்துடா அப்படின்னு நான் சொல்ல சொத்து நம்ம அந்த இதை வேலையில சொல்லிடு இழுத்து போகலாம் சொல்லுவோம் சொல்லும் இருக்கலாம் நீக்கி விடுங்க சரி நிகர் சமமாக ஜென்மத்திலையும் அவன் வந்து பெண்ணல்ல வேற மாதிரி நடத்தும் சிலது மென்மை மென்மைதான் சில ஆண்மை ஆண்மை தான் அதில் எல்லாம் நீங்கள் ஒன்றால மாற்றவே முடியாது அது பெரும் கதைப்பட முடியாது கதைப்பணம் எனவே என்ன சொல்கிறார்கள் அவனை எழுப்பினார்தான் யானை எடுப்பிட உணர்ந்து பார்த்தா எப்படி இருக்கும் எவ்வளவுதான் அன்பாக இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் அது மனைவியோடு படுத்த நேரத்தில் இரவு நேரத்துல ஒரு அடியவர் வந்தா என்ன அடியா அடிவரா இருப்பாரா கிடையாது அவர் அவ்வளவும் முழுமையாக ஈடுபாடு கொண்ட காரணத்தினாலே இப்பொழுது யாரை பார்க்கணும்னா இப்ப அந்த அம்மா ஒக்குன்னு இறங்கி எட்டு நின்னுட்டான் இதோ எப்பொழுது கட்டில் கற்றில நிற்பவள் தன்னுடைய மனைவி இவர் தற்றி எழுப்ப உடனே இவர் நினைக்கிறான் என்ன செய்தார் அண்டராம் என குவித்த சங்கை கொண்டதிரே சென்று கொள்கை வணங்கி நின்று யாரா ஒன்னு விட்டா எவன் விட்டான் என்று கேட்காம உடனே அங்கிருந்து அவருக்கிற கைதொழு பரவி காலுரவன் திருமரு காக்கப்படும் அத நீளமா வணங்கணுமா ஆண்டவனுக்கு வணங்கும் போது அதுதான் இப்ப எல்லாம் வந்து அட்டாங்கம் பஞ்சாங்கம் எல்லாம் சொல்றமே ஐந்து வகை உறுப்பு பஞ்ச உறுப்பு வணங்கணும் தமிழை வணங்கினா இதெல்லாம் மறைக்கப்படாது மறைக்கப்படாது தமிழனத்துல என் தமிழன் என்றோ கல் தோன்றி மண் தோன்ற காலம் ஆன்மீகத்தோடு இருந்தான் முருகப்பெருமானை கண்டால் எப்படி வணங்கணும் சொன்னார் கை தொழு பரவி கால் உறவணங்கி அப்படியே இணையத்து நீல பையனை அறுவர் ஏற்பய்த ஆலமறு செல்வ ஆள்கடு கடகுதல்வ மால்வரி மலிமகள் மகனி மாற்றோர் பூத்தி என்ன சொல்லுப்பா முருகப்பெருமானிக்கன் மாற்றுப்படுத்துகிறாரே அதனால ஆன்மீகத்தை விடுத்த அறம் இந்த ஒன்று இல்லை முடிந்த முடிங்க அதனால உங்கள் நாயகனார் வணங்கி நின்றார் மங்களம் பெருக மற்ற என் வாழ்வு வந்து அணிந்தது என்ன இங்க இந்த அருட பெற்றது என்போல கேட்கிறான் இந்த நேரத்தில் வந்திரலை சொல்லாமல் இந்த நேரத்தில் வந்திரலை பாருங்க இந்த நேரத்தில் வந்தீர்களே என்று கேட்பது ஒன்று இந்த நேரத்தில் வந்தீர்களே ஏன்னா இரவு நேரத்திலே இந்த மாதிரி வந்து சொல்லணும்னு உங்களுடைய தலையெடுத்தா கங்குல் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க இரவு பகலா உன்னை தவிர எனக்கு சொன்னாங்க ஒரு அம்மா சொன்னாங்க கங்குல் பகல் எங்க மற்றொன்றும் காணற்கு இன்னொரு பெண்ணி பேசும் ாய் பேசும்ோது எப்போது பாட்டு இரா பேசும்போது இப்போதார மணிக்கே நேசம் தூங்க நாலு மாரடி மாசம் சிந்திரிக்கிறதுக்கு கண்குள் பகல் எண்கள் மற்றொன்றும் காணக்க இராப்பகலாய் பேசும் போது எப்போது இந்த அல்லவா அடியோருடைய வாழ்வு இருக்கு ஆடா அருமையா போயிட்டு இருக்க திருவள்ளுவர் மணிவாசு என்ன தேக்கலாருன்னு எப்படி கொடுக்கறீங்க அப்படி ஒரு ஒன்றரை மணி நேரம் அருமையா இருக்கு நம்ம மறந்துருக்கு அதனால மங்களம் பெருக பெருகன் வாழ்வு வந்து அணிந்தது என்ன இது எல்லாரும் உடையழுது நாங்க என்னென்ன என்னுடைய எதிர்கால மங்களமெல்லாம் பெருக நன்மைகள் பெருக என்னுடைய வாழ்வு வந்து அணிந்தது என்ன என்னுடைய பெருவாழ்வாக இருக்கிற அடிவராகிய நீங்கள் எங்களுக்கு எங்கள் வந்தீர்கள் ஒரு பொருள் சீக்கே மங்களம் பெருக இனி என்னுடைய எதிர்காலம் திறக்க என் வாழ்வு வந்து அணிந்தது நெருங்கத ஒரு பொருள் அணிந்தது வாழ்வு அணிந்தது அருளியல் வாழ்வு தொடங்கிறது மங்களம் பெறுகல் வாழ்வு தொடங்க என் வாழ்வு வந்து அணிந்தது உலகியல் வாழ்வு நீங்கப் போகிறது எந்த பொருளும் உங்கள் நாயகனார் உரைத்தம நூல் மண்மியல் எங்கும் இல்லாததொன்று கொடு வந்தேன் எம்ப என்றான் பார்த்தீங்களா இங்கே பேச்சு வந்துட்டது சுவாமி இந்த நேரத்தில் வந்த நேரம் என்னை ஆட்கொள்ள முடியாத நேரம் மங்களம்பெரு என் வாழ்வே வந்தது என்று நான் கருதுலேன்னு சொன்ன உடனே உங்கள் நாயகனார் உங்கள் நாயகனார் யாரு இறைவனை போய் உங்கள் நாயகன் மையன் இவன் பஞ்சத்துக்காண்டி அல்ல பரம்பரையும் அல்ல பஞ்சத்துக்கு வந்தனேன் அதனால உங்கள் நாயகன உங்க திருவள்ளுவர் சொல்றார் உங்கள் ஆண்டவன் ஆகம நூலானது மண்மேல் எங்கும் இல்லாதது ஒன்று கோரு வந்தேன் எங்கேயும் கிடைக்காது அடிய சென்னை சென்றேன் கண்ணிமாரா நூலகத்திற்கு அங்கு ஒரு அருமையான பழம் படிக்கொண்டிருந்தது அதால இப்படி ஒரு ஆன்மா சென்னையில ஒரு சுடி கடிச்ச உடனேயே அதை நம்ம இடத்துல கொண்டு வந்து சொல்லணும்னு சொன்னாரே அப்படின்னு அவருக்கு இன்னும் தன் நிமர்ந்தா தன் நாமங்களை தரை வந்தாள் இங்கேயும் உங்கள் நாயகனார் அவன் பேச்சில் இருந்து அவனது உடன்பாடு நீங்க தெரிகிறது உரைத்த ஆகம நூல் எங்கும் இல்லாத எங்குமே ஒரு பொருள் இன்னொரு பொருள் எந்த ஆகம சூழ்நிலையாவது எது அது அப்படிப்பட்ட ஒரு ஆகமும் எங்கும் இல்லாத